الحمد لله نحمده ونستعينه ونستعصره ونؤمن به ونتوصل عليه ونأوذ بالله من سرور أنفسنا ومن سجياء في أعمالنا من يهد الله فلا مجل له ومن يذنله فلا هاجي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد نبه ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقد قال الله تعالى في كتابه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم واطيعوا الله ورسوله ولا تنازعوا فتهزموا وتخسروا فاصبروا ان الله مع الصابرين صدق الله العظيم ல்லாம் வல்ல அல்லாஹு சாலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் முகமது முஸ்தபா செல்லம்லாகோ அணையின் சல்லம் அவர்கள் பெருகும் மன்னவர்களது தோழர்கள் சேர்ந்தவர்கள் குடும்பத்தவர்கள் அனைவர் பேரிலும் பலவாக்கும் சலாம் என்று சொல்லி அனுப்பினால் அல்லாஹு சாலாவின் நல்லவியார்களே அல்லாவுக்கு மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்று அவன் விளக்கியவைகளை கவிழ்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கு முக்கியத்துகின்றேன் அல்லாஹு தாலாவின் அங்கன் யாசல் முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா பல சக்திகளை களங்களை தந்திருக்கிறார் அந்த சக்திகள் ஏனைய சமூகங்களுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் அந்த சக்திகளை அந்த பழங்களை முஸ்லீம் சமூகம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற போதும் அதனை தெரிந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற போதும் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கவில்லை என்று அல்லாஹு கலாவை நாங்கள் குறை சொல்ல முடியாது எனவே முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் தந்த அந்த சக்திகளை பலன்களை சரியாக இனம் அவற்றை எங்களது சமூகத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அத்தகைய பலன்கள் என்ன என்பதை இந்த சுற்றுமாவிலே சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம் இஷா அல்லா முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த சக்தி பலம் கூவத்துள் அசீந்தா எனப்படுகிறது இஸ்லாத்தின் கோட்பாடுகளினால் இந்த சமூகம் பெறுகின்ற பலம் இஸ்லாத்தின் கோட்பாடுகளைப் போல உலகத்தில் தெளிவான கோட்பாடுகளை கொண்ட எந்த சமூகமும் எந்த கொள்கைகளும் கிடையாது இந்த கொள்கைகளின் இஸ்லாமிய கொள்கைகளின் பலம் என்னவென்றால் அது முஸ்லீம்களை ஒரு உடம்பாக மாற்றுகின்ற அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உலகத்தில் வேறு யாரிடமும் எங்கும் கிடையாது எனது உண்மத் ஒன்றுபடாது ஏன் வழிகேட்டில் ஒன்றுபடாது என்றால் இந்த சமூகத்தை இணைக்கின்ற பலமான ஒரு கொள்கை இருக்க அந்த கொள்கை காரணமாக நாங்கள் எல்லோரும் எங்களை அறியாமலேயே ஒன்றுபடும் அவர்களை சிலர் உலகத்திலே அவமதித்தார் அவர்களை படம் தயாரித்து அனுமதித்தார்கள் கார்ட்டூன் தீயி அனுமதித்தார்கள் முழு உலகமும் முழு இஸ்லாமிய உலகமும் அதற்கு எதிராக ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தது உலகத்தில் இருக்கின்ற மற்ற எந்த சமூகமும் அப்படி ஒன்று சேரா அப்ப எங்களை ஒன்று சேர்த்தது ஏதே ஈமான் ஒரு அடிப்படையான அம்சம் தான் ரசூல் உள்ளாக ஈமான் சொல்வது முழு இஸ்லாமிய உலகமும் ஒவ்வொரு முஸ்லீமும் பலவீனமாக இருந்தாலும் தன் உள்ளத்தில் ரசூனுள்ளாக்கு ஒரு இடம் வச்சிருக்கான் அதனால ரசூலுல்லாக்கு சன் அல்லாஹும் உடைய ஒரு பிரச்சனை வருது அவமானம் வருது இந்த சமூகம் ஒன்று தன்னை அறியாமலேயே ஒன்று சேர்க்கிறார் இது எங்கட பணம் எங்கட பணம் இது ஒரு விஷயம் ஆனால் இந்த பழத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொண்டா சரியாக எங்களை அறியாமல் எங்க உள்ளத்தில் பதிஞ்சிருக்கிற அசீதாட நம்பிக்கை கோட்பாட்டு ஒரு பணம் அல்லாட ரசூல் என்று அதாவது அந்த உணர்வு அப்படி வெளிப்படும் ஆனால் ரசூர்லாய் சரல்லா கிருஷ்ணம் அவர்களை அவமானப்படுத்திய அந்த சக்திகள் ஓய்ந்து போகின்ற போது நாங்களும் ஓய்ந்து போயிருக்கோம் எங்களையும் அந்த கேஸ் இறங்கி பழைய நிலைமை நாங்கள் கொடுக்கிறோம் திரும்பவும் அந்த பழத்தை இழந்து விடுகிறோம் ஏன் இழந்து விடுகிறோம் தெரியுமா அது உள்ளத்தின் ஆளுக்கு எங்கேயோ மூளையில் இந்த கொள்கையில ஒரு பகுதி இடம் பிடித்திருக்கிறது அதுதான் அந்த பிரச்சனை வாரங்களிடம் எல்லாரையும் கொண்டு பிரச்சனை போனோடனே இந்த சோடா போத்தல் மூடிய துறந்து கொஞ்ச நேரம் போன மாதிரி அந்த கேஸ் அப்படியே இறங்கி திரும்ப எல்லாரும் பழைய நிலமை கூறினார் என்னத்தை காட்டுது முஸ்லீம் சமூகத்தை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு பலமான கொள்கை எங்களிடத்தில் இருக்கிறது அந்த கொள்கையை படித்து விலங்கி அதன் அடிப்படையில் இந்த சமூகம் உண்மத்து செயல்படுவாக இருந்தால் எந்நேரமும் இந்த உமத்தை அந்த கொள்கை மாறி சாதியானிகள் விஷயத்தில் இலங்கை முஸ்லீம்கள் அவ்வளவு பேரும் ஒன்று செய்தார் ஜம்யத்துல ஒன்று சேர்ந்து சாதியானிகள் இஸ்லாமத்திற்கு விரோதமானவர்கள் என்று தீர்ப்பு வழங்கினார் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சார்பாக யாரும் அதில் கலந்து கொள்ளாமல் ஏன் பிறகு ஒரு நதிவாளராக கொள்கைக்கு ஆப்பு வைத்தார்கள் முஸ்லீம்கள் கோட்பாட்டிட சக்தியை காட்டி நாங்கள் எங்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு பணமான விஷயம் தான் எங்கட அக்கீதா கோட்பாடு நம்பிக்கை இதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பணத்தை இழந்தவர்களை பற்றி அப்படியே நீங்க அவங்கள ஒரு பெரிய கூட்டமா பாப்பீங்க சமூகம் பெரும்பான்மை உள்ளங்கள் சிதறி காணப்படுகின்றன கொள்கை கிடையாது ஒரு கொள்கை கிடையாது அவங்களால சிதறி ஆனால் எங்களை எங்களுடைய உள்ளங்களை இணைக்கின்ற ஒரு அற்புதமான கொள்கை எங்களிடம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த பழத்தை இழந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய அவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள் அவருடைய உள்ளங்கள் சத்தா அவருடைய உள்ளங்கள் சிதறி காணப்படுகின்றன என்ற உள்ளங்கள் சிதறி காணப்படுகின்றன அதிகம் அவர்களுக்கு கல்விகள் இருக்கின்றன ஆனால் இந்த கொள்கையை விளங்கிக் கொள்றதிகா அதனால கழிவுகள் சிதறி காணப்படுது இன்றைக்கு எங்களை கொள்கைகள் எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் நாங்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் சிதறிய சில போதில் எங்களை அறியாமல் ஒன்று சேர்கின்ற தினமே வரோதரே இந்த பலவீனத்தையும் பலத்தையும் நாங்கள் சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் முகந்து போதில் முஸ்லீம்கள் தோற்று போனார்கள் அவர்கள் தோல்வியை சந்தித்த பிறகு மதீனா திரும்பி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது மீண்டும் மதீனாவை தாக்குவதற்கு எதிரிகள் திரண்டு வருகிறார்கள் நல்லதீன காலகம் தக்கது ஜமகூலகம் திரும்ப வாராங்க மதீனாவை தாக்குதலுக்கு எச்சரிக்கையாக நீங்கள் சொன்ன நேரம் தோல்விக்கு பிறகு மீண்டும் எதிரிகள் தாக்க வராங்க அதிகரித்தது அல்லா எங்களுக்கு போதுமானவன் உதவி செய்வதற்கு அவனே எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி அந்த அல்லாவுடைய சிந்தனை அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்தது அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று பழத்தை எப்படி பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படைகளை சரியாக தெளிவாக விளங்கி ஈமான் சொல்வதன் மூலம் முஸ்லீம் சமூகத்தின் உள்ளங்களை எல்லாம் ஓர் உள்ளமாக மாற்றி முஸ்லீம் சமூகத்தை ஒரு உடம்பாக ஆக்குகின்ற ஒரு பெரும் வேலையை இஸ்லாத்தின் இந்த கோப்பாடுகளை செய்கின்றன கோட்பாடு தெளிவா இருந்தால் அதனடியாக நாங்கள் கேட்கிற துவா கருத்தினை அதுவும் ஒரு சக்தியாக ஒரு பலமாக வரும் துவா அல்லாவ அறிஞ்சி கேட்கும் அல்லா அறியாம துவா கேட்கிறோம் அல்லாஹு தாலா அல்லாவுத்தாலாவிடம் எதனை எப்போது எப்படி கேட்பதென்று ஒரு ஒழுங்கு இருக்க அது அல்லாவ நம்புறதுல ஒரு பகல் அல்லாவது அடிப்படை பகல் ஒரு உதாரணத்தை சொல்லுறேன் துவா கேட்கிறவங்க ஏதாவது ஒரு கர்மத்தில் இறங்கிட்டு தான் அந்த விஷயத்துக்காக துவா கேட்பாங்க இன்னைக்கு பயணம் போகணும் நீத்து வச்சு காலையில் எழும்பி கண்ண கசக்கிக்க தயாராகி ரோட்டுக்கு வந்து வாகனிக்கிட்டு தான் அந்த துவா ஓடுற சாப்பிட்ட பிறகு அல்லது சாப்பிடுற நேரம் சாப்பிடுற போது ஓதுற துவா வந்து சாப்பாட்ட நேசில வச்சுக்கொண்டு சாப்பிடற தோதுற நேரம் தான் ஓடுற அது துவா ஓதுற அதிக ரசூலா உடையத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று ஒரு சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்பில் இருந்து பாதுகாக்கிறதுக்கான பதில் களத்து சோதரனை அளவுகள்ல உண்டு அந்த து துவா விஷயத்துல என்னத்தை நாங்கள் கேட்கிறோமோ கருமத்தில் ஈடுபட இது ஒரு புரிதல் சகாரணா தாளும் வாகனமும் இல்லை உண்டும்மில்லை அப்படி ஓடு அந்த துவாவுக்கு என்ன பெருமதி அப்படியெல்லாம் துபா ஓடுது எனவே அல்லாவை அறிந்தது அதனால்தான் அல்லாஹ் சௌபா செய்யுமாறு பாவ மன்னிப்பு கோருமாறு சொல்லுகின்ற போது சொல்லுகின்ற இல்லாவை தெரிந்து கொண்டு அதாவது அல்லாஹை தவிர வணங்கி வழிபடத் தந்த நாயம் வேறு யாரும் இல்லை என்பதை படித்து விளங்கி உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேள்வி அவசிக்கு மன்னிப்பு நேரம் படித்து அல்லாவை விளங்கி கேளு அல்லா சொல்ற அதுவும் ஒரு பலமாக இருக்கும் பலம் இல்லை என்று சொல்வார் உண்மைதான் ஆனால் எப்படி பலமாக இருக்கும் அல்லாவுடைய நீரின் அடிப்படைகளை புரிந்து அல்லாவையும் சரியாக விளங்கி எந்த சந்தர்ப்பத்தில் எதை அல்லாவிடம் கேட்பது என்று கேட்கின்ற போதுதான் அந்த துவா எங்களுக்கு பயன் தரும் எனவே அந்த சக்தியையும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு அல்லாவுடைய அடிப்படைகளை விளங்குகிற நேரம் எங்களை சக்தி கூடும் அதிலிருந்து இன்னும் ஒரு சக்தி எங்களுக்கு கிடைப்பதாக அல்லாவுடைய மார்க்கம் சொல்கிற மற்ற ஒரு பலம் இருக்கிறது அது ஜமா கூவத்தில் இமாரத்தி வத்தா என்று சொல்லுவோம் அதாவது முஸ்லீம் சமூகம் ஒரு அமைப்பாக ஒரு தலைமையத்துவத்துக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பலம் சக்தி முஸ்லீம் சமூகம் ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு தலைமைத்துவம் பணம் அதற்கு கட்டுப்படுவது பணம் இது முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லா தந்திருக்கின்ற யோசனை கொடுக்குவார் இங்க அல்லா செல்றது முஸ்லிம் உம்மத்த ஒரு ஜமாத்தன் முஸ்லிம் உம்மத் ஒரு ஜமாத்தாக ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த சமூகத்தோடு அந்த ஜமாத்தோடு அந்த தலைமைத்துவத்தோடு அல்லா இருக்கிற அல்லாவுடைய உதவி இருக்கிற பெரிய பழம் அந்த பழத்தை சிதறடித்து விட்டோம் அந்த பழம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட இல்லை அந்த பழம் மிகவும் முக்கியமானது என்பது கூட இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு தெரியாது இருக்கிறது அல்லாவை கூட சுடான் அதி உலக ரசூலவும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாட ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உங்களுக்கு மத்தியில் விழுபறி வேண்டாம் சுணக்கு வேண்டாம் இழவு வேண்டாம் அவ்வாறு புலவுகள் பிணத்துகள் வருகின்ற போது தோல்வி எடை நீங்க உங்களோட பழம் போயிடும் உங்களோட பழம் சட்டி போயிடும் என்ற சொல்லி ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாட ரசூல கட்டுப்படுங்க கட்டுப்பாட்டோடு வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்றான் இரவு பட்டால் உங்களுடைய பலம் போயும் சாயம் வெளுக்கிரும் அப்படி பிழையப்படாமல் இருக்கிறதுக்கு பஸ் குரு பொறுமை உங்களுக்கு தேவை என்னண்டா சின்ன காரணங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை சீரமைக்கும் சின்ன காரணம் நேற்று எங்க சமூகத்தில் வந்த ஏதாவது ஒரு சண்டையை திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க ரெக்கார்டை பண்ணி போட்டு பாருங்க நடந்தண்டைகள் என்ன அழுத்தம் இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மடத்தனம் இருந்தது என்ற முடிவாக சில மடத்தணங்களுக்காக சின்ன அற்பயங்குதான் பிளவுபடவான தோல்வியில நீங்க பலன் கோயிலும் பலத்த பால் யாத்திரத்துக்கு பொறுமையாக நீங்க பொறுமையா செயல்படுங்க அந்த பலத்த அவசரமா உடச்சி போடையோ ஆனா திரும்ப கட்டிகள் அல்லாவு தாரா வேற சூழ்நிலை முஸ்லீம் சமூகம் ஒரு ஜமாத்தா இருக்கின்ற போது அல்லாவுடைய உதவி அந்த சமூகத்துக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாவு பொறுமை காக்கின்ற இருக்கிறார்களே அவர்களோடு அல்லா இருக்கிறார் இந்த படத்தை இழந்தா அல்லாஹ் கையூட்ட பிறகு நாங்கள் அல்ல சொன்னாது நான் உதவி செய்ய கேட்ட உதவி எப்படி வரும் நாங்க ஏறாவது சொல்லிட்டு தோல்வியடைந்தார்கள் என்று பார்த்தோம் அதெல்லாம் தெரியும் பதில் சொல்லாத ஒரு வெற்றி கற்பனை செய்யலாத ஒரு வெற்றி முன்னூத்தி பதிமூன்று மிலாயுக பாணிகளாக இருந்த சகாபாக்கள் யுத்தத்துக்கு தயாராகி வந்த ஆயிரம் படைவீரர்களோடு மோடி வெல்லலாம் என்றது உலகத்தில் யாரும் எந்த பின்னணி காரணிகளையும் வச்சு யோசிச்சு விளங்கிடலாத ஒரு விஷயம் ஆனால் அல்லாவது கொடுத்தார் பதில் வெற்றி இந்த பதில் சில அந்த சகாபாக்கனுக்கு ஒரு பதிவை ஏற்படுத்தி வேண்டும் பிறகு முஸ்லிம்களுக்கு தோல்வியே வர மாட்டார்கள் முகத்தில தோல்வி அடுத்த யுத்தத்தில தோல்வி அடைஞ்ச உடனே அதிர்ச்சி அடைஞ்சார் எப்படி இந்த தோல்வி வந்தது எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள் அண்ணா அமைதியா சொன்னால் இந்தியம் இது எங்க இருந்தும் வரல உங்களோ தேடிக்கொண்டதுதான் எப்படி அவங்க தேடினாங்க எப்படி அவங்க தெரிஞ்சாங்க சொல்றேன்மா ஒரு ஜமாத்தவன்டா ஒரு தலைமை தோன்ற ஒரு தலைமை தூணில் பொறுத்தாய் செல்லாத கட்டளை இருக்கிறார்கள் அவர்கள் தலைவர் ஜமாத் என்ற கூட்டமைப்புக்கு அரிசம் இல்லாமல் போகிறேன் எப்படி கட்டளை ஒரு குன்றிலே நிறுத்தி ஐம்பது பேரை இறங்கப்படாது சுமந்து கொண்டு போறதை நீங்க கண்டாலும் அந்த இடத்திலிருந்து அதுதான் கட்டணம் யுத்தம் ஆரம்பித்து மிக வேகமாக முடிவடைகிறது ஏனென்றால் முஸ்லிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எதிரிகள் ஓட ஆரம்பிச்சார் இப்ப இறங்கி வராங்க அந்த குன்று குன்றில் இறங்குறாங்க கட்டளையே மீறுறாங்க என்ன நடக்குது ஓடிய படையை எல்லா திரும்பவும் அந்த களத்துக்கு கொண்டு வருகிறார் முஸ்லீம்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் எங்கால தாக்குதல் வருது என்று நிதானிக்க முன்னமே எத்தனையோ உயிர்கள் பயியாகிவிடுகின்றன பயங்கரமான அணி எழுவதுக்கும் அதிகமான சகாபாக்கள் சஹிதா சாப்பிட்டார் அல்லாவுடைய தூதர் சல அல்லா உலக சலம் அவர்கள் ஒரு பெரிய பெரிய கிடங்கிலே விழுந்தார் இரத்த காயங்கள் பந்து உடைந்தது விட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரவியது மதீனா இத்தம்படைந்தது அல்லோர கல்லோரம் சிதறி ஓடினார்கள் சகாபாக்கள் பிரசூர்லா எங்களுக்கு தெரியாது எப்படி பாதுகாக்கிறது என்று அவங்க யோசிக்க முன்னேயே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படியான் அல்லோட கண்ணோட ஏனி என்ன அவங்க செஞ்ச கூற்றம் களவா கொலையா கொள்ளையா வட்டியா மதுவா சூழ்வா விபசாரமா இல்லை சுன்றையில் இருந்து இறங்கியது மலையிலிருந்து இறங்கினே தான் தவறு மழையில் இருந்தது பாவமா மலையிலிருந்து இறங்கிறது பாவமா மழையிலிருந்திறங்கிறது பாவம் இல்லை ranging from the Kolayarans to the Verena origns with Lebenurs. Look, not aquele spell. explicitlyylon shall only bring the title of anvil apart double by the sahpbus of consel. and then these comme �шиб screens in the school and watch and inviteК próximo. So that is God's message. சகாபாக்கள் படித்தார்கள் எங்க படித்தாங்க இப்படி நீங்கள் யாரும் வெள்ளிக்கிழமை சொத்துமாக கேட்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் நான் நண்பர்ல இருந்து சொல்றேனே நாங்க கேட்டு படிக்கிறோமே அது மாதிரி மசித்துக்குள்ள உட்கார்ந்து இந்த பாடத்தை படிக்கல முகது தளத்தில் எழுபது உயிர்களை பலிகொடுத்து படித்தார்கள் இந்த பாட இந்த பலம் முஸ்லீம்களுடைய பழம் அபரிமிதமானது என்பதை எழுபது உயிர்களை கொடுத்து படித்தார்கள் அவர்கள் எங்களுக்கு விளங்கார் அந்த பாடம் ஏன் அது இத்தகைய பலன் என்பதை நாங்கள் இன்னும் பரிசித்து பார்த்தது இது ஒரு பலம் அது போன்றும் மற்றும் ஒரு பலம் இந்த கூவத் அதாவது ஒரு ஜமாதத்தாக இருக்கின்ற அந்த பழத்தை இன்னும் மெருகூட்டுகின்ற மற்றொரு படம் தான் கூவத்துள் மகபா கூவத்துள் உஹுவா கூவத்துள் அஹ்லான் அதாவது அன்பு சகோதரத்துவம் நல்ல பண்புகள் இவைகள் தான் இந்த சமூகத்தின் மற்றும் ஒரு பலம் ஒரு கட்டிடத்தின் ஒவ்வொரு கல்லையும் சீமேந்து எப்படி மற்ற கல்லோடு இறுகி பிணைக்கிறதோ அது மாதிரி முஸ்லீம் உம்மத் என்ற கட்டிடத்தின் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு மனிதனையும் அடுத்த மனிதனோடு இறுக்கி பிணைக்கின்ற சாம்பு அதுதான் அன்பு சகோதரத்துவம் நல்ல பண்புகள் இந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒரு கல்லை அப்படி உடச்சி எடுக்கிறார் சக்தி எடுக்கிறார் ஆனால் ஒரு கல் தூயல்ல இருக்கிற ஒரு கல்லை அப்படி தூக்கி எடுத்து யூசினேன் உடைக்கிறேன் இந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒரு கல்லை பெயர்த்தெடுக்க முடியாது சக்தி வாய்ந்தது அப்படிப்பட்ட சக்தியை எங்களுக்கு தருவதெல்லாம் அன்பு நல்ல பண்புகள் சகோதரத்துவம் அதுவும் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறதே ஆனால் அதன் பெருமதியை உணராத நிலை அதனால அன்பு செலுத்துறது போதாது சகோதரத்துவம் போதாது நல்ல பண்புகள் போதாது அந்த படத்தை முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு படம் இருக்கிறது அமான ஸ்தானிகல்கள் எங்களுக்கு ஒரு பலம் இந்த சமூகத்தில் நற்செயல்கள் செய்யறவங்க அங்கே அதிகமாக இருந்தா நேரத்துக்கு தொழுவு முன்பின் சுண்ணத்துகள் தொழில்வாங்க சகஜத் மித்திர தொழுகிறவங்க நோக்கு பிடிக்கிறவங்க தர்மம் செய்யறவங்க ஏழைகளை கவனிக்கிறவங்க அனாதைகளை பராமரிக்கிறவங்க இஸ்லாமிய பணியில் ஈடுபடுறவங்க நன்மையை ஏவுறவங்க தடுக்கிறவங்க அடுத்த மனிதனுக்கு எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நல்ல உபதேசம் செய்த மனிதர்கள் ஒருவர் வீழ்ந்தால் அவரை தூக்கிவிடுகின்றவர்கள் நல்ல வார்த்தைகள் பேசுகின்றவர்கள் புண்ணுருவலோடு அடுத்த மனிதர்களை சந்திக்கின்றவர்கள் முகமன் கூறுகின்றவர்கள் சலா செலுகின்றவர்கள் இப்படி சின்ன நன்மைகளில் இருந்து இறந்திச் செய்ய எந்த ஒரு அற்பமான ஒரு நன்மையாக இருந்தாலும் அதையும் அற்பமாக கருதாமல் அதை பெருசாக நினைச்சி நன்மைகளை அதிகமாக செய்கின்றவர்கள் இந்த சமூகத்தில் இருந்தால் அது ஒரு பலம் இந்த சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் மூன்று நபர்கள் ஒரு காட்டு பயணம் போனார் அல்லாவுடைய சுதர்சன் அல்லாவுக்கு திடீரென்று அடைக்கும் குகைக்கு உள்ளுக்கு போறதுக்கும் நேரம் ஓட்டகம் இல்லை நெளியவாரதுக்கு மேலாவது பெரிய ஒரு பாராண்கள் வாசலை அடைத்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த குகையில் குகையிலிருந்து வெளியேறுவதற்காக அந்த பாறாங்களை அசைத்து பார்த்தார்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது ஒரு மில்லி கூட அந்த கல்லை அசைக்க முடியாத அவ்வளவு பெரிய கல் அந்த குகையின் வாசனை அடைத்துக் கொண்டது மூன்று பேரும் உட்கார்ந்து சிந்தித்தார்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றிய கழிச்சிக்கொண்டான் மேல செய்வோம் ஒவ்வொருத்தரும் முன்வைத்து அல்லாவிடம் தள்ளிப்படலை இப்ப தனித்தனியே அல்லாவிடம் தங்களுடைய ஒரு நச்சயலை முன்வைத்து துவா செய்வோம் என்று தீர்மானித்து உட்கார்ந்த அவருடைய நன்மை நான் ஒரு இடயனாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் ஒருவர்கள் சம்பளம் வாங்காமல் போயிட்டேன் வாங்கி அவர்கள் விட்டிருந்தார் அதை ஏராளம் அதாவது முதலாளிதான் உருவாக்க என்னிடம் ஒரு வேலையாளர் அவன் சம்பளம் வாங்காமல் போய்விட்டான் சம்பளம் வாங்காமல் போயிட்டான் அந்த சம்பளத்தை நான் அனுபவிக்கப்படாதுன்னு சொல்லி அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டுருந்தேன் அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்து அது கண்டு போட்டு கன்றுகள் வளர்ந்து கண்டு போட்டு ஒரு மந்தையாகவே மாறி எத்தனையோ நாட்களுக்கு மாதங்களுக்கு வருடங்களுக்கு பிறகு அந்த வேலைக்கான வந்தான் நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காம போனேன் அந்த சம்பளத்தை தாங்க யாரா நான் அவன சம்பளத்தை கொடுத்து அனுப்பி கேளும் ஆனால் அவன சம்பளத்துக்கு வாங்கி போட்ட ஆடு பெருகி ஒரு மந்தையாக இருந்ததே அந்த மந்தையை அப்படியே அவருக்கு கொடுத்து விட்டேன் உன்னுடைய முகத்துக்காக இந்த நன்மையை நான் செய்திருந்தால் இந்த குகையிலிருந்து வெளியேற்று என்று கேட்டான் இந்த கல்லு கொஞ்சம் நகர்ந்து ஆனால் போகிறான் இப்படி அந்த மூன்று பேரும் இந்த குத்துமாவுடைய நேரம் போடாது ஏனைய விஷயங்களை சொல்லி முடிகிறது மூன்று பேரும் மூன்று நன்மைகளை அல்லாவுடன் அவர்கள் செய்த நன்மைகளை முன்வைத்து கேட்டாது கண்டு நகர்ந்தது எவ்வளவு பெரிய கோலம் முஸ்லிம் சமூகத்துக்கு அந்த கோலம் என்னவென்று கூறியவில்லை எனவேதான் பாவங்களில் எந்த கரிசனையும் அவர்கள் சர்வசாதாரணமாக எல்லா பாதுகாக்க நாட்டிய சகோதரர்கள் யார போல் சொல்றது நாங்கள் எனவே இந்த பலத்தை நாங்கள் புரிந்திருக்கிறோம் வீரர்களுக்கு உமர்றிகளாக ஒரு செய்தி அனுப்பினார்கள் சொன்னார்கள் எதிரிகளுடைய பலம் அபரிமிதமாக இருக்கிறது என்று நீங்க சொல்லுகிறீங்க எங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு எதிரிகளுடைய பலம் பண்படங்காக இருக்கிறது என்று நீங்க சொல்றீங்களே நான் அந்த சக்திக்கு பயப்படவில்லை எதிரிகளுடைய எல்லை மீறிய சக்திக்கு நான் பயப்படவில்லை அதை விட நான் ஒன்றுக்கு பயப்படுறேன் முஸ்லீம் படை செய்கின்ற பாவத்துக்கு நான் அதிகமாக பயப்படுகிறேன் உபரநிலா எனவே நகை வேலை செய்யுங்கள் நச்சு எதை செய்யுங்கள் அல்ல உங்களுக்கு படம் தருவார் இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒரு படம் அடுத்தது கூவத்துள் பயான் அல்லது கூவத்துள் நிசா பேச்சும் ஒரு படம் தரும் பேச்சு அதில் ஒரு அற்புதமான படம் இருக்கிறது இன்னின் பயான் இல்ல பேசிக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கிறது ஏசிக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கிறது அழகாக பேசினா எதிரிகளும் கூட அப்படியே இலகி அவர்களுடைய தன்மைகள் கோபம் ஆத்திரம் ஆவேசம் தப்பபிப்பிராயம் எல்லாம் இல்லாம போய் சூரியனை கண்ட பனி மாதிரி எல்லாம் கரைஞ்சி போய் அப்படியே இறங்கி அப்படி ஒரு கட்சி பேசிக்கு இருக்கிறது பேச செய்ய வேண்டும் நாகரிகமான பேச்சு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் சமயோசிமான அறிவுபூர்வமான விளக்கங்களையும் அழகான மொழியிலே அழகான மொழிந்தா தென் தமிழில் பேச முடியல பேசுறது சென் தமிழ் நான் புரோக்கன் பேசுகிறேன் அப்படி பேசணும் நல்ல கருத்துக்களை அற்புதமான விளக்கங்களை தப்பிப்பிராயங்களை நீக்கி உள்ள அழகான மொழியிலே முன்வைக்க முடியுமா என்றால் அது ஒரு பலம் முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பிரச்சினை கொறை இது பேச செய்யாத பேசினா சும்மா பேசின சண்ட மரிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இலக விதமாக பண்பாடாக பேசுகின்ற அந்த அழகான மொழி இருக்கிறதே அடுத்த சமூகத்தை கூப்பிடுறா எங்க கூப்பிடுவோம் இந்த மார்க்கிட்டா அல்லாட பக்கம் பதிவு ஒரு மனுஷன் தவணை திரும்ப அல்லார்டு ரெண்டு வழிமா அறிவு பூர்வமாக அழையுங்கள் அழகான ஒரு அறிவு பூர்வமான அழைப்பு அழகிய மொழியில் அழைப்பு அப்ப அறிய கேட்கிற அளவுக்கு நாலு செய்திகள் இருக்கணும் நல்ல லாங்குவேஜ் ஆகணும் அதுதான் அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு கடுமையாயிக்கோணும் முரட்சித்தனம் ஆகிக்கோணும் சூடு நினைச்சா அது எங்கட அறியா அடுத்த வசனத்தில சூடான் அந்தில்லி சச்சேலா விவாதிக்கேண்டி வந்தா அழைக்கிற நேரம் விவாதம் இல்லாமல் நேரம் நல்ல மொழி விவாதிக்க வேண்டி வந்தா நல்ல மொழி அல்ல மிக அழகான மொழி அழகான மொழியில அழைப்பு விவாதிக்க வேண்டி வந்தா மிக அழகான மொழி தெரிஞ்சா மட்டும் தான் விவாதிக்கு போகும் நிக அழகான மொழி ஆற்றி விவாதத்துக்கு போயப்படாது சில நேரம் எங்கள சமூகம் அவங்களோட சில விவாதங்கள் நடத்து அவர் இஸ்லாத்தை பத்தி வச்சிருந்த நாலு தப்ப அபிப்பிராயம் ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்ப அவருடைய நிலைமை என்ன தெரியுமா அந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லாமி அஞ்சு தப்ப அபிப்பிராயம் அவற்றவர்கள் ஏன் எங்களும் எங்கடவர் பேசின அவருக்கு நாலு கெட்ட அபிப்பிராயம் ஒரு நல்ல அபிப்பிராயம் பேசின பேச்சிலும் அணிஞ்சி அன்பில் தப்ப அபிப்பிராயம் இது இந்த அழகிய மொழி பிரிக்கின்ற பலம் சக்தி இதை பற்றி ஒரு தனியான புசமாவே செய்வாங்க குர்வான் சொன்னால மொழியை விட உலகத்தில் உயர்ந்த மொழி என்று ஏன் அந்த அந்த ஒரு வார்த்த எான்பு அழகாக முன்வைக்கப்பட வேண்டும் சும்மா கதை அப்படி இந்த தீன பேசப்படாது அழகாக அறிவுபூர்வமாக உள்ளங்களை வெல்லும் விதமாக அந்த சக்தியை பலத்தை நாங்கள் பயன்படுத்த அடுத்தது சட்ட ரீதியாக செயல்படுறது இன்னொரு பலம் ஏனென்றால் உயர்ந்த நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவது ஒரு பலம் இந்த நாட்டில் சட்டத்துக்கு எல்லாரும் செயற்படுறோம் பங்கு அடிச்சுட்டு என்ன அவங்க கையாண்ட வழிமுறை சட்டத்துக்கிட்ட போவானா சட்டத்துக்கிட்ட போவான் போனாலும் மன்னிச்சுடுவோம் ஏன்னா சட்டத்துக்கிட்ட போனோம் பை சட்டத்துக்கு பயப்பட நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் அதை ஒரு பலர் நினச்ச மாதிரி வரப்படாது சட்டம் ஒழுங்கு இவற்றை பின்பற்றப்பட வேண்டிய பள்ளி வாசல அல்லா வச்ச ஒழுங்கு கேட்கு பள்ளி வாசலில் இன்னும் சில ஒழுங்கு நிர்வாகத்துக்காக வேண்டி சக்தி போடு வைக்கிறது அதெல்லாம் ரோட்டு கொடுங்க வீட்டு கொடுங்கிறது வாகனத்தில் போறதுக்கு ஒழுங்கு சம்பாதித்த வியாபாரம் ஒழுங்குபனத்துக்கு போனால் அங்கு வேண்டி ஒழுங்குகள் இருக்கின்றன இந்த ஒழுங்குகளையெல்லாம் சட்டங்களையெல்லாம் பேணி நடக்கின்ற போது அந்த சமூகத்தின் மீது ஒரு மரியாதைகள் கண்ணியம் மதிப்புகள் இதனையும் நாங்கள் எங்களுடைய ஒரு படமாக செல்வ அதே மற்ற எல்லா முடியுமான சக்திகளையும் திரட்டிக் கொண்டுமாறு அல்லாஹ் குரான் சொன்னால் வாய்ந்து மத்த தாக்கும் நிற்கும் முடியுமான அனைத்து பழங்களையும் திறக்கிறோம் இந்த காலத்துல மீடியா ஒரு படம் ஐடி ஒரு படம் இந்த காலத்துல எத்தனையோ சமூக தொடர்பான சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்துறது ஒரு படம் பழங்கள் இந்த காலத்தில் நிறைய இருக்கிறது அவற்றை எல்லாம் நாங்கள் தேடி பெற்றுக் கொள்ள வாகனத்தில் இந்த ஒரு பலத்தையும் முயற்சி இல்லாம வெறுமனே கேட்டார் அப்படி நாங்கள் செய்யக்கூடாது அறிந்து கொள்ளாம அல்லாவ விளங்காம அல்லாத மார்க்க விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளாம செய்ய விடுவேன் புரிஞ்சு கொள்ளாம செய்யற நேரம் அல்லாஹா இவ்வளவு அறிவையெல்லாம் நதிமாறு வழிகாட்டி இந்த மார்க்கத்தை விளங்காமட்டானா எனவே அல்லாட மார்க்கத்தை மடத்தனமாக பின்பற்ற அல்லா சொல்லுமான் ரஹ்மான் உடைய அடியார்களை பற்றி சொல்றான் நினைவுடைய அது ஓடி காட்டப்பட்டால் கூட அவர்கள் அந்த ஆயத்தின் மீது செவிடர்களாகவும் புரிடர்களாகவும் அடித்துக் கொண்டு விழமாட்டார்கள் அதாவது அல்லாஹ் புரத்து தரமா எதுவும் கண்மூடி கொள்ள போய் மாட்டீங்கல்லுடைய அடியார்கள் என்று செல்ற பொதுவா ரஹ்மான கொஞ்சம் வெளி அதுல பெருமதி கூடு ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சூரத்தில் சுருத்தான் ஒரு தனி பகுதி இருக்கிறது ரஹமானுடைய அடியார்களுடைய பண்புகளை அல்லா அடித்து அடிக்க சொல்லிக்கொண்டு போறாங்க ஒரு பண்பு என்ன தெரியுமா அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு நினைவுத்தப்பட்டாலும் அந்த வசனங்கள் மீது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் அடித்துக் கொண்டு விட அந்த வசனங்களை விளங்கி உணர்ந்து செய்வாங்க என்றா சொல்றாங்க அல்ல மாற்றி போது அதற்கு பெருமதி இருக்கிறது அல்லா எங்கள் மீது இரக்கம் வைப்பான் அன்பு செலுத்துவான் உணவு செய்வான் இந்த பழங்களை எல்லாம் விளங்கி நாங்கள் செயல்பட்ட இந்த சமூகம் சிறுபான்மை என்பது ஒரு பிரச்சனையான சிறுபான்மை சிறுபான்மை பெரும்பான்மை அது ஒரு பிரச்சனைய வழிகாட்டிங்களோடு அத்தகைய விளக்கங்கள் இன்னும் ஏராளம் இருக்கின்றன இருந்தாலும் வல்ல நாயன் எங்களுக்கு இந்த மார்க்கம் பற்றிய தெளிவான விளக்கங்களை தந்து அல்லாஹ் என்னென்ன சக்திகள் படங்களையெல்லாம் எங்களுக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக தந்து வைத்திருக்கின்றன அந்த சக்திகள் பலன்களை எல்லாம் புரிந்து அவற்றை விளங்கி அவற்றை வளர்த்து அவற்றின் மூலம் பயன்பெற்று அவற்றின் மூலம் நாங்களும் இந்த நாடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நல்ல நிலையை அவன் ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லாஹு தாரா இத்தகைய அனைத்து அருள்களையும் எங்கள் மீது சொல்வதற்கு நாங்களும் எங்களுடைய முயற்சியை கொஞ்சம் கூட சேமித்து வைக்காமல் அல்லாவுடைய பாதையில் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செலவிட வேண்டும் அத்தகைய அருள்களுக்கு அருளரையுள்ள மனிதர்களாக சமூகமாக அல்ல எங்கள் அனைவரையும் ஆசியாக